மக்கா வெற்றிக்கு பின் அனுப்பப்பட்ட படைப்பிரிவுகளும் குழுக்களும் இந்த நீண்ட வெற்றிமிக்க பயணத்திலிருந்து நபி சொல்லாஹ் அலை வசல்லம் மதினா திரும்பிய பின் பல பாகங்களிலிருந்து மக்கள் கூட்டங்களும் குழுக்களும் வந்தன மேலும் நபி சொல்லல்லாஹ் அலை வசுல்லம் தங்களது தோழர்களை பல இடங்களுக்கு ஆளுநர்களாக அனுப்பினார்கள் இஸ்லாமிய பிரச்சார பணிக்காகவும் பல அழைப்பாளர்களை பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் இவை ஒருபுறம் இருக்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அரவுலகம் கண்கூடாக பார்த்து கொண்ட உண்மைக்கு அடிபணியாமல் அகம்பாவம் பிடித்து வம்புத்தனம் செய்து வந்த கோத்திரங்களை அடக்குவதற்குண்டான நடவடிக்கைகளையும் நபி சொல்லாஹ் ஹலை வசலம் எடுத்தார்கள் இது தொடர்பான சிறு விளக்கங்களை பார்ப்போம் ஜக்காத் வசூலிக்க அனுப்பப்பட்டவர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டின் கடைசி நாட்களில் நபி சொல்லலாஹ் ஹலை வசலம் மதினாவுக்குள் திரும்பி வந்தார்கள் என்பதை இதற்கு முன் நாம் அறிந்தோம் ஆக சில நாட்களிலேயே ஹிஜிரி ஒன்பது முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்கிற்று சென்ற ஆண்டிற்கான ஜக்காத்தை வசூலிக்க நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் தங்களது தோழர்களை பல கோத்திரத்தாரிடம் அனுப்பி வைத்தார்கள் அதன் விவரம் என்னவென்றால் ஜக்காத் வசூலிக்க அனுப்பப்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் அனுப்பப்பட்ட கோத்திரத்தாரின் பெயர்கள் ஒன்று உயினா இவ்னஹி ரயுல்லா இவர் பனு தமிம் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ரெண்டு யசீத் இவ் அல் ஹுசைன் ரவி இவர் அஸ்லம் மற்றும் கிஃபார் கோத்திரத்தாரினருக்கு அனுப்பப்பட்டார் மூன்று அப்பாத் இவனு பஷீர் அஷ் ஹலி ரவி இவர் சுலைம் முசைனா கோத்திரத்தாரினருக்கு அனுப்பப்பட்டார் நான்கு ராஃபி இவனு மக்கீஸ் ரவி வான் இவர் ஜொஹைனா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஐந்து அம்ர் இவ்வளோ ஆஸ் ரவி அல்லாஹ் இவர் பனு ஃபஜாரா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஆறு லஹாக் இப்னு அபு சுஃப்யான் ரஜியுல்லா வான்ஹு இவர் பனு கிலாப் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஏழு பஷீர் இப்னு சுஃப்யான் ரஜியல்லாஹ் வான்கு இவர் பனு கா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் எட்டு இப்னு லுத்யா அஜிதி ரஜியுல்லா வான்கு இவர் பனு துபியான் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஒன்பது முஹாஜிர் இப்னு அபு உமையா ரஜியுல்லா வான்ஹு இவர் சன்ஹா நகரத்திற்கு அனுப்பப்பட்டார் இவர்கள் சன்ஹாவிற்கு அனுப்பப்பட்ட காலத்தில்தான் தன்னை நபி என்று வாதிட்ட அஸ்வத் அனசி அங்கு தோன்றினான் பத்து ஜியாத் இவனுள்ளாஹ் வான்கு இவர் ஹலர மவுத்திற்கு அனுப்பப்பட்டார் யமன் நாட்டில் உள்ள ஓர் ஊராகும் இது பதினொன்று அதி இவனு ஹாத்தன் அதுலாஹ் வான்கு இவர் தை மற்றும் பனு அசத் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் பன்னிரண்டு மாலிக் இவனு நுபைரார் அலையுள்ளாஹ் வான்கு இவர் பனு ஹன்லா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் பதிமூன்று ஜிப்ரிகான் இவனு பத்ரஹ் வான்கு இவர் பனு சகாதின் ஒரு பிரிவினருக்கு அனுப்பப்பட்டார் மற்றொரு பிரிவினருக்கு அனுப்பப்பட்டார் பதினைந்து அலா இவனு ஹல்ரமீ ராகு இவர் பஹ்ரைன் தீவுக்கு அனுப்பப்பட்டார் பதினாறு அலி இவ்வ அபுதாலி ரதியுள்ளாஹான் இவர் நஜ்ரான் பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார் ஜக்காத் மற்றும் ஜிசியா வசூலிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அந்த ஆண்டு முகர்ரம் மாதத்திலேயே மேற்கூறப்பட்ட அனைத்து குழுக்களையும் அனுப்பிவிடவில்லை அவர்களில் சில கோத்திரத்தார்கள் தாமதமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் அதற்கு பிறகே நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் தோழர்களை அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் தங்களது தோழர்களை அனுப்பி வைத்தது ஹிஜ்ரி ஒன்பது முஹர்ரம் மாதத்தில்தான் ஆரம்பமானது இதிலிருந்து ஹுதைவியா உடன்படிக்கைக்கு பின் இஸ்லாமிய அழைப்பு பணி எந்த அளவு வெற்றி அடைந்துள்ளது என்பது தெளிவாகிறது அவ்வாறே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் மக்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள் படை பிரிவுகள் ஜக்காத் வசூல் செய்வதற்கு பல கோத்திரத்தாரிடம் தங்களது தோழர்களை அனுப்பியவாறே சில படைகளையும் பல பகுதிகளுக்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அனுப்பினார்கள் அரபிய தீபகற்பம் முழுவதிலும் முழு அமைதியை நிலைநாட்டுவதே அதன் நோக்கமாகும் அவ்வாறு அனுப்பப்பட்ட படைகளின் விவரம் என்னவென்றால் ஒன்று உயிர் படை பிரிவு தமிம் கிளையினர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏனைய கிளையினரை தூண்டி வந்ததுடன் முஸ்லிம்களுக்கு செலுத்த வேண்டிய ஜிசியா வரியையும் கொடுக்க விடாமல் தடுத்து வந்தார்கள் எனவே உயனா இப்னஹ ஹிஸ் அல் பசாரியின் தலைமையில் ஐம்பது குதிரை வீரர்களை ஹிஜிரி ஒன்பது முஹர்ரம் மாதத்தில் பனு தமிம் கிளையினரிடம் நபி சொல்லா ஹலிவாசல்லம் அனுப்பி வைத்தார்கள்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 அவர்கள் அனைவரும் ரம்லாபின் அல் ஹாரிஸின் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் தமிமினரின் தலைவர்களில் பத்து முக்கிய நபர்கள் தங்களின் கைதிகளை விடுவிப்பதற்காக மதினா வந்தனர் அங்கு நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களை சந்திக்க அவர்களின் இல்லம் வந்து முகம்மதே எங்களிடம் வாருங்கள் என்று கூவி அழைத்தார்கள் நபிசுல்லா அலைவாஸ்லாம் வந்தவுடன் அவர்கள் நபி அவர்களை பற்றி கொண்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் சிறிது நேரம் பேசிவிட்டு லுகர் தொழுகிக்காக சென்று விட்டார்கள்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 பின்பு தங்களின் புகழ்பெற்ற கவிஞர் ஜுப்ரு கான் இப்னு பத்ரை அவர்கள் நிறுத்தினார்கள் அவர் தங்களின் பெருமையை கவிதையாக பாடினார் நபி சொல்லலா அலைவாஸ்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடன் பதில் கூறும்படி கூறினார்கள் ஹஸான் உடனடியாக வாயடைக்கும் பதிலை தனது கவிதையில் வழங்கினார் இப்போட்டி முடிந்தவுடன் தமிழ் குழுவில் இடம்பெற்றிருந்த நடுவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் தீர்ப்பு கூறினார் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் பேச்சாளர் நமது பேச்சாளரை விட மிக திறமையானவர் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் கவிஞர் நமது கவிஞரை விட மிக திறமையானவர் அவர்களுடைய குரல் நமது குரலை விட மிக உயர்ந்தது அவர்களது சொற்கள் நமது சொற்களை விட மிக உயர்ந்தது அவரின் இந்த தீர்ப்புக்கு பின் அனைவரும் இஸ்லாமை தழுவினார்கள் நபிசல்லா ஹலேவசல்லம் அவர்களுக்கு வெகுமதிகளை அளித்ததுடன் கைதிகளையும் அவர்களிடம் திரும்ப ஒப்படைத்தார்கள் இரண்டாவது குத்பா இவ் ஆமீர் படைப்பிரிவு ஹிஜ்ரி ஒன்பது சஃபர் மாதம் துறபா என்ற நகருக்கு உள்ள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 ஹிஜிரி ஒன்பது ரபியுல் ஆஹிர் மாதம் ஜுத்தா கடற்கரையை நோக்கி அல்கமா இவன் முஜஸிர் என்பவரின் தலைமையின் கீழ் முன்னூறு வீரர்களை நபி சொல்லல்லா அலைவசல்லம் அனுப்பி வைத்தார்கள் இதற்கு காரணம் ஹபஷாவைச் சேர்ந்த சிலர் மக்காவில் கொள்ளையடிப்பதற்காக ஜுத்தா கடற்கரையில் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்று தகவல் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு எட்டியது அல்கமா தனது படையுடன் கடற்கரை பகுதிகள் முழுவதும் ரோந்து சுற்றினார் அங்குள்ள ஒரு தீவு வரை சென்று தேடினார் முஸ்லிம்கள் வருகிறார்கள் என்ற செய்தியை அறிந்த ஹவசிகள் தப்பி ஓடிவிட்டதால் சண்டை எதுவும் நடக்கவில்லை ஆதாரம் ஐந்தாவது அலி படைப்பிரிவு தை கூட்டத்தினருக்கென்று பிரசித்தி பெற்ற சிலை ஒன்று இருந்தது அதை அந்த மக்கள் புல்ஸ் என்று அழைத்தார்கள் அதை இடிப்பதற்காக அலிபு அபு தாலிஃபை நூற்றி ஐம்பது வீரர்களுடன் ஹிஜ்ரி ஒன்பது ரபியுலவல் மாதத்தில் நபி சதல்லாஹ் அலி வசல்லம் அனுப்பி வைத்தார்கள்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 அங்கு தையி கிளையினரின் தலைவராக இருந்த அதி இவனு ஹாத்திம் தப்பித்து ஷாம் நாட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தார் கைதியாக்கப்பட்டவர்களில் இவரின் சகோதரியும் இருந்தார் மதினா வரும் வழியில் நவி சொல்லா ஹலைவசலம் அவர்களுக்காக வெற்றி பொருளில் ஐந்தில் ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு மீதியை வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் கைதிகளில் ஹாத்திம் குடும்பத்தாரை மட்டும் பங்கிடாமல் நவி சொல்லாஹ் ஹலைவசலம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது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 அநேகமாக அவர் அலியாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண் கூறுகிறார் அவர் வாகனிப்பதற்காக வாகனத்தையும் நபி சுல்லா ஹலைவசல்லம் அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று யோசனை கூறினார் அந்த பெண்மணியும் நபி ஹலைவசல்லம் அவர்களிடம் வாகனம் கேட்கவே நபி அவர்களும் அதற்கு செய்தார்கள் நபி அவர்களிடமிருந்து திரும்பிய அந்த பெண்மணி தனது சகோதரரை தேடி ஷாம் நாட்டிற்கு பயணமானார் அங்கு தனது சகோதரரை சந்தித்து நபி அவர்களின் பெருந்தன்மை குறித்து விவரித்து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 அல்லாஹுவை புகழ்ந்ததற்கு பின் நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடுவதற்குரிய காரணம் என்ன லா இலாக இல்லல்லா என்று கூறுவதற்கு பயந்தான் நீ ஓடுகிறாய் அல்லாஹுவை தவிர வேறொரு இறைவன் இருக்கிறான் என்று உன் அறிவுக்கு எட்டுகிறதா என்று அவரிடம் வினவினார்கள் அதற்கு அவர் என்றார் மேலும் சிறிது பேசிவிட்டு அல்லாஹூ அக்பர் என்று சொல்வதற்கு பயந்தான் நீ ஓடுகிறாய் அல்லாஹை விட மிகப்பெரிய உன் இருக்கிறான் என்று உன் அறிவுக்கு எட்டுகிறதா என்று நபி சொல்லாஹா ஹலைவசலம் கேட்டார்கள் அதற்கு அவ்வார் அவ்வாறு இல்லை என்று பதில் சொன்னார் யூதர்கள் அல்லாஹுவின் கோபத்திற்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் வழிதவறியவர்கள் என்று நபிசல்லாஹ் ஹலைவசலம் கூறினார்கள் இதனை கேட்ட அதி நான் இணை முற்றிலும் விலகி முஸ்லீமாக இருக்கிறேன் என்று கூறினார் அவரின் இந்த பேச்சை கேட்ட நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் முகம் மலர்ந்தவர்களாக அன்சாரி ஒருவரின் வீட்டில் விருந்தாளியாக அவரை தங்க அவர் அங்கு தங்கி ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இருமுறை நபி சொல்லலாஹ் ஹலேவஸ்லம் அவர்களை சந்தித்து வந்தார் ஆதாரம் ஜாதுல் மகாத் தான் முஸ்லிமானதை பற்றி அதி கூறியதை இவ்வளவு இஸ்ஹாக் ரஹமத்துல்ல அறிவிக்கிறார் என்னை நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்கள் தங்கள் இல்லத்தில் அவர்களுக்கு முன்பாக அமர வைத்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் என்னிடம் ஹாத்திமின் மகன் அதியே நீ ரக்கூசியாக இருந்தாய் அல்லவா ரக்கூசி என்பது கிறிஸ்துவம் மற்றும் நட்சத்திரங்களை வணங்குபவர் என்றாகும் ஆம் அப்படித்தான் என்று பதில் உரைத்தார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் உமது கூட்டத்தினருக்கு சொந்தமான கனிமா பொருட்களின் நான்கில் ஒரு பங்கை அனுபவித்து வந்தாய் அல்லவா என்று கேட்டார்கள் அதற்கு அதி ஆம் அவ்வாறு தான் செய்தேன் என்று பதில் சொன்னார் மீண்டும் நபிசுல்லா அலைவாஸ்லம் அது உமது மார்க்கத்தில் ஆகமான செயலாக இல்லையே என்று கேட்டார்கள் ஆம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் சொல்வது சரிதான் மக்களுக்கு தெரியாதவை அவருக்கு தெரிகிறது எனவே நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் தூதர் தான் என்று அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள் ஆதாரம் இவ்ணுஹிஷாம் அது தொடர்பாக முஸ்னத் அகமதில் மற்றொரு அறிவிப்பு வந்துள்ளது நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அதியே நீ இஸ்லாம ஏற்றுக்கோள் ஈடற்றம் பெறுவாய் என்று கூறினார்கள் அதற்கு நானும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவன்தானே என்று பதில் சொன்னார் மீண்டும் நபி சொல்லல்லா அலேவாஸ்லம் நான் உம்மை விட உமது மார்க்கத்தை நன்கறிவேன் என்று கூறினார்கள் அதற்கு அது எப்படி என் மார்க்கத்தை என்னை விட நீங்கள் நன்கறிவீர்கள் என்று கேட்டார் மீண்டும் நபி சொல்லலா அலைவாஸ்லம் நீ ரக்கூசியா கூட்டத்தைச் சேர்ந்தவர்தானே உமது கூட்டத்தில் கனிமத்தில் நான்கில் ஒரு பங்கை அனுபவித்து வந்தீரே என்று கூறினார்கள் நீங்கள் கூறுவது உண்மைதான் என்று சொன்னார் மீண்டும் நபி சொல்லாஹ் அலைவசம் நிச்சயமாக உமது இந்த செயல் உமது மார்க்கத்தில் ஆகுமானது என்று கூறினார்கள் அதற்கு அதி அதி அல்லாஹ் வான்கு கூறுகிறார் நபிசுல்லா அவர்களின் இந்த பேச்சுக்கு முன் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் ஆதாரம் முஸ்னத் அஹமது புகாரியில் அதின் மூலமாக மற்றம் ஒரு நிகழ்ச்சி பதிவாகி உள்ளது நான் நபிசல்லாஹ் ஹலைவாசல்ல அவர்களுடன் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் நபிசுல்லா ஹலைவாசல்ல அவர்களிடம் வந்து பிறகு மற்றொருவர் தனது பொருட்களை எல்லாம் கொள்ளையர்கள் வழியில் கொள்ளையடித்து விட்டதாக முறையிட்டார் நபி சொல்லா ஹலே வஸ்லம் என்னை பார்த்து அதியே ஹீரா தேசம் எங்க என்று உனக்கு தெரியுமா உனக்கு ஆயுள் நீளமாக இருந்தால் ஒரு பெண் தனியாக ஹீராவில் புறப்பட்டு காபாவிற்கு வந்து தவாப் செய்வால், அவளுக்கு அல்லாஹவை நீ பார்க்கத்தான் போகிறாய் மேலும் உனக்கு ஆயுள் நீளமாக இருந்தால் கிஸ்ரா பொக்கிஷங்களை நீ வெற்றி கொள்வாய் மேலும் உனக்கு வயது நீளமாக இருந்தால் ஒருவர் கை நிறைய தங்கம் அல்லது வெள்ளியை அள்ளி தர்மம் செய்ய வெளியேறி அதை பெறுவோர் யாரும் உண்டா என்று தேடி அலைவார் ஆனால் அதை பெறுவதற்கு யாரும் அவருக்கு கிடைக்க மாட்டார்கள் சற்று நீளமாக வரும் ஹதீஸின் இறுதியில் ஹீராவிலிருந்து பயணம் செய்து காபாவிற்கு வந்து தவாஃப் செய்து திரும்பும் பெண்ணை பார்த்தேன் அவளுக்கு அல்லாகவை தவிர வேறு எந்த அச்சமும் இல்லை மேலும் கிஸ்ரா இப்னு ஹுர்முஜின் கஜானாக்களை வெற்றி கொண்டவர்களில் நானும் இருந்தேன் உங்களுக்கு வாழ்க்கை நீளமாக இருந்தால் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் முன்னறிவிப்பான கை தங்கம் வெள்ளியை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்ய அலைபவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறுகிறார் ஆதாரம் ஸ்வஹுல் புகாரி